ிாத்திரவேற்றை கணயமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம நிம்பலே சிமானா கர்மீர்னீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னால பதிமூணாவது ஸ்லோகத்தில் இந்த படைப்புக்கு நான் தான் கர்த்தா என்றாலும் உண்மையில் அகர்த்தா என்று தெரிந்து கொள் அப்படி சொன்னார் இது நான் தான் செஞ்சேன்னு சொன்னாலும் நான் செய்யாதவன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் அது நமக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் தத்துவ நோக்கில் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கனவை நான் அனுபவித்தாலும் கனவு எனக்கு உண்மையில்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கடினம்தான் இருந்தாலும் மேலும் பகவான் அதை விளக்கி சொல்கிறார் இதுதான் ஞான கர்ம சந்நியாசம் இது பகவான் எப்படி நான் கர்த்தாவாக இருந்தாலும் அக்கர்த்தான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரோ அது மாதிரி நாமளும் இந்த உலக வாழ்க்கையில் தர்மமாக நாம் செயல் புரிந்தாலும் நான் எந்த செயலையும் புரியவில்லை அப்படிங்கிற ஒரு அறிவோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானகர்ம சந்நியாசம் இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்தே இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரி தான் தஸ்ய கர்த்தாரம் அப்பிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்வயம் அவ்யயம் அகர்த்தாரம் மாறாத நான் கர்த்தாவாகவே ஆகிறதில்ல அப்படிங்கிற கருத்து அதில் நன்றாகவே தெளிவாக இருக்குது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் கர்மங்கள் என்னை ஒட்டுவதில்லை நான் எந்த செயல் பண்ணினாலும் அந்த செயல் என்னை பாதிக்கிறது கிடையாது மாம் கர்மாணி ந நான் எண்ணினாலும் நான் பேசினாலும் நான் உடலால் செயல் புரிந்தாலும் அந்த செயல்களால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அஜானிகள் என்ன பண்ணுகிறார்கள்னா ஒரு காரியத்தை செய்கிற போது அதனால ஸ்ட்ரெஸ் வர்றது ஸ்ட்ரெயின் ஏற்படுறது சிரமங்கள்லாம் நிறைய ஏற்படுகிறது மனசில் டென்ஷன்லாம் வருது ஆனால் தன்னை பற்றிய தெளிந்த அறிவோடு ஒருத்தன் செயல் புரியும் பொழுது அந்த செயலால் அவன் பாதிப்படைய மாட்டான் இதை ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் சிந்தனை பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நாம் இந்த கருத்தை சிந்திக்கத்தான் போகிறோம் ஆக என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை செயல் புரியும் பொழுது செயல்கள் எதுவும் என்னை பாதிப்பதில்லை என் உள்ளத்தில் தெளிந்த அறிவு ஆழமாக இருப்பதால் உள்ளமானது கலக்கம் உருவது கிடையாது என்னுடைய படைப்பு செயல்களை நான் செய்தாலும் அந்த செயல்கள் என்னை பாதிப்பதில்லை என் உள்ளத்தை கலங்கச் செய்வதில்லை அப்படின்னு எல்லாம் நாம் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும் கர்ம பலே ஸ்பிருகா நாஸ்தி அதுக்கு காரணம் என்னென்னா வினையினுடைய பயனில் எனக்கு ஆசை இல்லை ஒரு செயலை செஞ்சால் அந்த பலனையே நம்ம ஆசைப்பட்டு இருப்போம் வினை செய்கிறதே நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்புங்கிறதா பகவத்கீதையினுடைய சிறந்த உபதேசம் வேலை செய்கிறதே நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு மற்ற உடம்புல வாழ்கிற உயிர்களுக்கு சமூகத்துக்கு உதவி செய்கிற வாய்ப்பெல்லாம் மிக குறைவு அது மறைமுகமாக செய்கிறது அது வேற விஷயம் நம்ம திட்டமிட்டு நன்மை நிறைய செய்ய முடியும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பலனை தான் எதிர்பார்க்குறோம் பொருளாதார ரீதியான பலன்கள் புகழ் பதவி இது போன்ற விஷயங்களை நாம் எதிர்பார்க்கறதுனால நம்ம செய்கின்ற செயல்கள் நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது எல்லாரும் ஆசையோடு செயல் புரிகிறார்கள் அதாவது செயல் புரியணுங்கிற அந்த செயலின் தன்மையை புரிஞ்சு செயல் புரியறதில்லை செயலுடைய பலனையே நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு செயல்கள் உள்ளத்தை தாக்கத்தான் செய்யும் ஆகவே செயலின் விளைவில் பலன்களில் எனக்கு ஆசை இல்லை எனவே செயல்களை என்னை பாதிப்பதில்லைன்னு புரிஞ்சுக்கணும் இதிமாம் யோபிஜானாதி யா மாம் அபிஜானாதி இதி இவ்வாறு எவன் ஒருவன் என்னை புரிந்து கொள்கிறானோ கர்மபிர் நசபத்தியத்தை சஹா கர்மபிஹி நபத்தியத்தை வினைகளாலோ வினையின் பயன்களாலோ அவன் சிறிதும் பாதிக்கப்படுவதில்லை இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அடுத்த ஸ்லோகத்திலேயும் இதனுடைய கருத்துக்கள் தொடர்கிறது பகவானுடைய அருளால் தொடர்ந்து நாம் படிப்போம் சிந்திப்போம் நமாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது